மூன்றாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் வசிக்கலாம் மேலும் கடைசி கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பிரியராயும் பீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்பிடியாதவர்களும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு கடைசி நாட்களில அவைக்குரிய பூமிக்குரிய ஜனங்களுடைய என்பதை இந்த வேத வசனங்கள் படம் பிடித்து காட்டுகிறது ஆண்டவர் ஒரு தீர்க்க மூலமாக இந்த வார்த்தைகளை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக சபைக்கு அனுப்புகிறார் இது ஒரு தீர்க்க தரிசனம் போல தான் இது நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் எப்படி எனில் எப்படி மாறுவார்கள் அவன் பரிசுத்தானோ பாவியோ உலகத்தில் உள்ள துன்மார்க்கணும் யாராக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் முதலாவது அவனை குறித்து தற்புரியர் என்று சொல்லியிருக்கிறார் நாம் இந்த நாட்களில் கத்தர அனுமதித்தால் தேவ சித்தமானால் நாம் பிரியர்கள் என்கிற தலைப்பில் ஒரு சுத்திகரிப்பை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் தேவன் நனுக்கு அனுமதி தருவார் என்று விசுவாசிக்கிற முதலாவது வேதம் சொல்லுகிறது மனுஷர்கள் தற்புரியராய் மாறுவார்கள் தற்பிரியம் அப்படின்னா என்ன தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொள்வது தன்னையே இங்கிலீஷ் வந்து வாசிங்க அந்த ஒரு முடிஞ்ச மட்டும் இங்கிலீஷ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது their own தன்னை தானே நேசிப்பது தன்னை மாத்திரம் தான் பார்க்கறது தம் மனைவியனுடைய கஷ்டங்களை கூட பார்க்கறது இல்லை புருஷனுடைய நிலவரத்தை கூட காண்கறதில்ல பிள்ளைகளுடைய நிலவரங்களை கூட பார்க்கறது இல்லை சகோதர சகோதரிகள் என்ன யோசிப்பாங்கன்னு கூட பார்க்கறது இல்லை மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கிறது இல்லை தன்னை மாத்திரம் அவங்களுக்கு ப்ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தன்னை புரியப்படுத்தணும் இதுதான் இந்த கடைசி காலங்களில உள்ளதான ஒரு தோல்வியான வாழ்வு வருது எப்படினில் மனுஷர்கள் தாய் மாறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை யாரப்படுத்தி இருக்கிறோம் வலிக்குது குத்தட்டும் பட்டா தானே தெரியும் அப்படிமோ ஆனா நமக்கு என்ன இருக்கும் தலகீழ நிப்போம் முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சுமா அப்போ உனக்கு வந்து ிய ஒரு சிந்தான் இருக்கு ஒரு சிலருக்கு தான் நான் இந்த சுயத்தை தான் அவங்க பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நாம என்னைக்கு இந்த மார்க்கத்தில் வந்தோமோ அன்னைக்கு சுயம் என்கிறதான தன்மையை கத்தர் பிடிங்கிட்டார் பிடுங்கி இருக்கணும் பேசி சொல்றா நான் சுயமாய் வரவில்லை சுயமாய் கிரியை செய்யவில்லை சுயமாய் நான் பேசவே இல்லைங்கிறார் ஆண்டு அவருக்கு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதிக விசையை அவருக்கு கனமகிமை வந்தது ஆனால் அவர் அந்த கனமகிமையில் யாருக்கு செலுத்தினாரு தனக்கு எடுத்துக்கல யாருக்கு எடுத்துக்கிட்டாரு யாருக்கு செலுத்தினாரு பிதாவுக்கு தான் மகிமை செலுத்தினார் அப்படி ஒரு பிராக்டிஸ் நாம் எடுக்கணும் அப்படின்னு தான் இப்ப பாருங்க நம்ம நாம எவ்வளவு பிரியப்படுத்த பார்க்குறோன்னு பாருங்களேன் நமக்கு நமக்கு நமக்கு நமக்கு நமக்கு நான் அந்த வேர்டு எத்தனை பண்றோம் நாம் இதை எதிர்பார்க்கிறோம் அப்படி இருந்தாலும் அது தவறு அதுல இருபது விதமான பாவங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுதும் அதனுடைய முதல் தலையாய குற்றமாக தற்புரியரை குறித்து சொல்லி இருக்கிறது ஒன்னே பிரியப்படுத்துறது அது குரலமா யாரு வந்துட்டாலும் யாராவது குறுக்க போகுந்து நீ சரி இல்லைன்னு சொல்லிட்டா போதும் கொதிச்சுடுவான் யாக்கோபு ஒன்று இருபத்தி நாலுல சொல்லி இருக்கிறது இப்படிப்பட்டவர்களெல்லாம் கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு எப்ப பார்த்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் வெளியே வந்தவனே என்ன நடக்கும் அது மறந்து போயிடும் திருப்பி போய் என்ன செய்வான் கண்ணாடியில் முகத்தை பார்ப்பான் உம் அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் இப்ப அப்படிலாம் கிடையாது திருமண பக்கமெல்லாம் என்ன இருக்குறோம் இப்ப நம்முடைய நிலவரம் என்ன தன்னைத்தானே பார்த்து கண்ணாடிய விட்டு போன உடனே என்ன மறந்துடும் மறந்துடும் நம்மளே மறந்துடுவோம் மூஞ்சி கருப்பா இருக்க சோப்பா இருக்கான்னு திருப்பி போய் தேய்ச்சி பார்ப்போம் கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெளிவாங்க வெளியே வருவோம் டபால்னு ஒரு ஸ்கிரீன் தட்டிட்டு அவ்வளவுதான் ஒரு சிலருக்கு தலையில கை வச்சுட்டு அவங்களுக்கு வர்ற கோவம் அந்த ஹேர் ஸ்டைல் இணைஞ்சிருது போயிருது தற்பிரியர்கள் இவங்க தங்களை தாங்களே புகழ்ந்துக்குவாங்க தங்களையே மேனேஜ் மேக்கப் பண்ணிக்குவாங்க எப்ப பார்த்தாலும் தன் தான் அப்படியே இருப்பாங்க இந்த பிராக்டிஸ் நமக்கு இருக்கா இவங்களை தாங்களே எப்ப எங்க பேசினாலும் தன்னை தான் பேசுவாங்க சுத்தி சுத்தி வந்துருவாங்க கடைசியில் யார பத்தி பேசுவாங்க தன்னங்களை குறித்து பேசாம அவங்களால இருக்க முடியாது இவர்கள் தற்பிரியர்கள் தங்களையே நேசிக்கிறவர்கள் சரி நீ ஓட்டல்ல சாப்பிட்ற வீட்டுல அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சான் தெரியுமா அதெல்லாம் சிபிஎம் தொடங்கின காலத்தில் ஒரு ஐந்து குடும்பங்கள் தான் முதலாவது தூத்துக்குடி விசுவாசிகளாக மாறினாங்க அதுல ஒரு குடும்பம் டீச்சர் குடும்பம் அவங்களுடைய சாட்சி அப்படின்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா புருஷன் மனைவியும் ரெண்டு வருமே டீச்சர் வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் உட்காந்து சாப்பிட உட்கார்ந்தாங்களா அப்ப ஆண்டோர் பேசினாரா நீ சாப்பிடறிய என் பிள்ளைங்க சாப்பிட்டதை பத்தி யோசிச்சியா இருந்தாரா அப்படியே பேக்கப் பண்ணி எங்க போயிட்டாங்க பைத்தம் போயிட்டாங்க அங்கே போனா ஒருத்தருக்கும் சாப்பாடு கிடையாது புருஷன் மனைவியும் அவங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணி அதில் இவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சது அதை சாப்பிட்டுட்டு தான் எங்க போனாங்க வேலைக்கு போனாங்க நாகர்கோவில் ஊழியன் செய்கிற ஒரு காலகட்டத்தில் சகோதரிகள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனாங்க போன இடத்துல அங்கே ரெண்டு மூணு பன் கொடுத்தாங்க இவங்களுக்கு சாப்பிட்றது இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில இவங்க சாப்பிட்றலாம் ஏன்னா இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கு ஆனால் ஃபைத்தம்ல ஒரு தாய் தகப்பன் மூணு பிள்ளைகளோடு வந்த ஒரு ஃபேமிலி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸ் எங்கேயோ ஊழியம் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கு ஃபைத்தோம்ல இருந்து ஸ்கூலுக்கு போகுது இப்போ ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைங்க எங்கே வந்துடுவாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஃபைத்தவங்க வருவாங்க ஃபைத்தோம்ல என்ன கிடையாது சாப்பாடு கிடையாதுன்னு இந்த ஊழியர்ககோதரிகளுக்கு தெரியும் என்ன பண்ணன்னு தெரியல என்ன பண்ணுறது அந்த பண்ணை அப்படி இவங்க சாப்பிடாம எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்க ரெண்டு மூணு பேக்கை வேகமாக ஜெய்பிச்சு வந்து எங்க அனுப்பிச்சேன் அனுப்பிட்டு இவங்க அன்னைக்கு சாப்பாடு இல்லாம உட்காந்துருப்பாங்க இப்படிதான் இந்த சபைய ஊழியத்தை வளர்த்தாங்க அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இப்ப மாதிரி சென்டர்ல இருக்காங்க சொன்னா தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்வார்கள் என்று இரண்டாம் குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பணி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியமாட்டவும் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் தங்களை தான் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களை கொண்டு தங்களையே புத்திமான்களாக எண்ணிக்கொண்டு தங்களையே மிச்சிக் கொள்றது எப்படி இருக்கும் இப்படி ஒரு பிராக்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குன்னு அன்னைக்கு குறிந்திய சபையில ஒரு சிலருக்கு அந்த ஆவி இருந்ததாக பவுல் பேசுகிறார் தான் பிள்ளைங்க குடும்பம் தான் தனக்கு நான் இதே அவங்களுடைய ஸ்பீச்சு இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களை பிரியப்படுத்துகிறீர்கள் உங்களை மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் வேற யாரை பத்தி உங்களுக்கு கவலையே இருக்கு இந்த குடிகாரங்கள்லாம் தங்களை பிரியப்படுத்துறவங்க தான் வயசித்தனை பண்ணுறவங்கலாம் தங்களை பிரியப்படுத்துகிறவங்க தான் குடிகாரன் பாருங்கள் நானூறு ரூபாய்க்கு சம்பாதிப்பான் நானூறுரூவாய்க்கு சம்பாதித்த உடனே தன்னை பின்னால் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்குது வீட்டுக்கு வாடகை கட்டணும் அதெல்லாம் அவன் மைண்டில் வராது இப்போ அவனுக்கு ஆசை எது குடிக்கணும் தன்னை பிரியப்படுத்தணும் அவ்வளோதான் நேராக போய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அவனுக்கு எதை பற்றி கவலை கிடையாது தான் குடிக்கணும் அதுக்காக பிச்சை கூட எடுப்பான் அதே மாதிரி இந்த வேசித்தனம் விபச்சாரம் பண்றவங்க தன்னுடைய இச்சைகளுக்காக ஒரு பெண்ணு பின்னாலேயோ ஒரு பையன் பின்னாலேயோ போயிடறாங்க ஆசை இச்சை இருக்கு தைரியம் இருக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு அப்படின்னு ஒரு சகோதரன் ஒரு இன்னொரு மனைவியோ இன்னொரு தீயோ எவ்வளையோ வச்சுக்கிட்டு பணத்தையும் பொருளையும் அங்க கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் அந்த மனைவிக்கும் அதே இச்சையின் போராட்டங்கள் இருக்கும் போ பிசாசு போராட்டம் இருக்கும் இல்லாவிட்டா அவளுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கு போவியா போக மாட்டேன் தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொண்டு ஆஹ் இப்படி ஒரு டீம் சுத்திக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் தங்கள் தான் அவனை மதிக்கலைன்னா அவனுக்கு வர்ற கோபத்தை பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அவனுக்கு வர்ற கோபத்தை பாருங்க ஆஹ் இது வந்து ஒரு ஆமான் உடைய ஆவி மூன்று ஐந்து ஆமான் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்ட மூர்க்கம் நிறைந்தவன் அவனுக்கு வந்து தன்னை மதிக்கணும் தன்னை எல்லாரும் விஷ் பண்ணணும் தான் வரும்போது எலும்பி நிக்கணும் உடனே இருப்பில் வேட்டிய துண்டை கட்டிக்கணும் வாயை பொத்திக்கணும் உடனே தப்படப்படனும் எந்திரிச்சு நிக்கணும் அதிகாரம் பதினோரா வசனம் தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் இதுதான் தெரிஞ்சி தன் ஐஸ்வர்யத்தின் குடும்பம் அவனுக்கு தேசத்தை பத்தியோ யார பத்தியோ கவலையே கிடையாது அவன் டுவெண்டி போர் அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகா சுத்திக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து தன்னைதான் பிரியப்படுத்தணும் தன்னை வந்து தன் பிள்ளைங்களை பத்தி பேசணும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை பேசணும் தனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லணும் இதுதானே மனுஷனுடைய ஆவி தான் வந்து விழணும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா நாம் தற்புரியர்களாக இருக்கிறோம் கடைசி காலத்தினுடைய அடையாளம் சின்னங்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் நீ யாரை பிரியப்படுத்துகிறாய் உடனேயே பிரியப்படுத்தார் என்ன பிரயோஜனம் ஒரு சிலர் எல்லாம் நமக்கு நல்ல வசதி இருக்குமாவோடு பேசி நானும் பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான் அவனுக்கு வந்து தனக்குள்ளதான் பேசிக்குவான் தன்னை பத்தியே பேசிக்குவான் நல்லா சாப்பிடல நல்லா குடிக்கலாம் இதை பத்தியும் அவனுக்கு கவலை கிடையாது வேற எதை பத்தியும் கவலை கிடையாது யார பத்தியும் கவலை கிடையாது இந்த வருஷத்துல எத்தனை பேர் தன்னை பிரியப்படுத்தும் கத்தருக்கு தெரியும் உனக்கு தெரியும் பிசாசுக்கும் தெரியும் நீ யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உடனேயே பிரியப்படுத்தி உடனேயே அழகுபடுத்தி மதிப்பு வந்து டார்கெட் நீ தான் நேசிக்கிற மாதிரி யார நேசி பிறனை நேசின்னு சொன்னார் இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன நீங்களே தேவ சன்னிதியில நிதானிச்சு பாருங்க நம்முடைய நிலவரங்களை நாம் சரிப்படுத்தி தேவனை பிரியப்படுத்தாம நம்மளை பிரியப்படுத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு நாம் இந்த மார்க்கத்தில் போறோம் நமக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது ஆறு பதினொன்று திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுறிய்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான் தன் தன் பொழிவை மட்டும்தான் என்ன செய்வான் பாப்பான் வேற எதையும் பார்க்க மாட்டான் மற்றவனுடைய கஷ்டமே அவனுக்கு தெரியாது அவ்வளோ வருவான் எதை பத்தியும் கவலை கிடையாது எவன் விழுந்தாலும் எழுந்தாலும் செத்தாலும் எழுந்தாலும் ஒன்றும் கவலை ஒரு பெண் வந்து ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து மீன் ஆர்டர் பண்ணியிருந்தாளாம் அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டலில் திடீர்னு மெசேஜ் வந்துச்சு உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டா ஹஸ்பண்ட் இறந்துட்டா இருந்து மெசேஜ் வந்தோடனே பக்கத்தில் உள்ளவங்கலாம் படப்படன்னு ஆயிட்டாங்க போச்சு ஐயோ யோ பாவ பிள்ளை என்ன பண்ணுவாள் இவ சீரியஸாவே காட்டிக்கலையா என்னன்னு கேட்ட நான் எதுக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் பிஷ் ஃப்ரைக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வர சாப்பிட்டு போலான்னால அப்போ இவ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க இவ வீட்டில இருந்து செத்தா கூட இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் செத்துட்டியா அடக்கத்துக்கு வரேன்பா இவங்களை தங்களை தான் தங்கள் மட்டும்தான் அவங்களுடைய கணக்குல நோக்கிகள் ஒரு கூட்டம் காவல்காரர்களை குறித்து தான் இந்த பைபிள் எசாய ஐம்பத்தி ஆறு சொல்லுகிறது அவர்கள் எல்லாம் தன் தன் மூலையிலிருந்து அவனவன் தன்னுடைய போலிவை தேடிக்கொண்டிருக்கிறான் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க நிலவரம் என்ன இரண்டாம் ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இங்க ஒரு பெண் தன்னை மேக்கப் பண்ணி கொண்டதை சொல்லி இருக்கிறது ஆட்சி போகும்போது நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நியாயத்திற்பின்படி அவள் விழுந்து சாகனும் நொறுக்கி போடுறார் நாய்கோளின் ரத்தத்தை என்ன செய்யும் பயங்கரமான ஜட்மெண்ட் இவ்வளவு ஆகி போச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா அழகா உட்காந்து நான் சொல்லல பைபிள் என்ன சொல்லுது திருப்பி வாசிங்க மையிட்டு அவன் வர்றான் ராஜாவா உனக்கு இந்த வேலை கண்ணுக்கு மை போடுற வேலை தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு அவ்வளவுதான் யாரையாவது நினைச்சுக்காதீங்க இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நாம் கும்பிடுற தெய்வம் அழகும் இல்லை இரண்டு அவரை கும்பிடுறவங்களுக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு நமக்காக அவர் தொங்கும் பொழுது நாம இங்க கண்ணுகளுக்கு மை போட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு இல்லாவிட்டு இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நம்ம பாட்டுக்கு குதிரை மாதிரி நடக்கிறது அப்படி இப்படி எல்லாம் நடந்தாலும் ஆகாது அப்படித்தானே தற்பொழிவை தேடக்கூடாது கடிவாளமா கொடுக்கப்பட்டிருக்க ஏசாயத்தில் கண்களை மருட்டி உருட்டி தன் கால்களில் சிலம்பு ஒழிக்க நெறித்து ஒடிஞ்சு போயிட போகுது எத்தனை அதிகாரம் ஏசாய மூணு பத்து ஏசாய மூன்று பத்து உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் என்று நீதிமன்றங்களுக்கு சொல்லுங்க நடக்கிறது இல்ல புரிஞ்சுக்கணும் அது ஒரு சிலர் பேசும்போது தெரியும் அப்படி வெட்டி வெட்டி பேசுவான் நேரம் பேசினா நிக்காது அந்த கழுத்து கழுத்தை நெறித்து நடந்துண்களால் மறுவையில கண்டுபிடிச்சுக்கலாம் ஒழிக்க திரிகிறார்கள் புதிய அத்த மக்களை பரவாயில்ல நம்ம விசுவாசிகள் கூட ஒரு சிலர்லாம் அறகுறையா இருக்கிறவங்க இந்த பிள்ளைகளுக்கு கொலுசு போட்டு விட்டுருவாங்க இது இங்கு சர்ச்சில் ஓடும் அப்படி அல்ல சியோன் குமாரதிகள் அகந்தையாய் நடந்து தன் கண்களை மறுட்டி பார்த்து தன் கழுத்தை நெறித்து நடந்து ஒழுங்கா நட சும்மா அது ஒரு தற்பு அவங்களுடைய ஸ்டைல் அது தற்பிரியர்கள் எசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டாள் அடுத்த சில நிமிடங்களில் அவளுடைய ஓட்டம் முடிந்தது நாய்கள் அவளுடைய எலும்புகளை தின்றது அடுத்து ரத்தேக்கினது திரும்பி வரும்போது பார்த்தா கொஞ்சம் எலும்பு கிடந்துச்சு அப்ப அவன் சொன்னா இவ ஒரு எடுத்து அடக்கம் பண்ணுங்க எலும்பு தூக்கியாவது புதைச்சு விடு அப்படின்ட்டு போயிட்டான் போகும்போது எகு அந்த சரீரத்தில் மிதிச்சுட்டு தான் எங்க போனா உள்ள போனான் இந்த மார்க்கம் உலகத்தை மிதிக்கிற மார்க்கம் எசபிளின் வல்லமைகளை மிதிக்கிற மார்க்கம் அதை நீங்க சரியான புரிந்து வரும்பொழுது அவள் அப்பொழுது அவன் அவனை கீழ் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்து உள்ளே போய் நீ அரண்மனைக்கு உள்ள போகணும்னா பரலகுத்துக்குள்ள போகணும்னா நீ யார மிதிக்கணும் யார மிதிக்கணும் இந்த மை போடுறது இந்த மேக்அப் கேஸ் எல்லாம் ஜெயிச்சுதான் உலகத்தை கூப்பையாக்கி உன் கால் கீழாக்கிட்டு தான் நீ போகணும் இடத்துக்கு கண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு கையில மாட்டிக்கிட்டு காலத்துல மாட்டிக்கிட்டு சுத்தக்கூடாது உடனே பிரியப்படுத்துகிற வாழ்க்கை இந்த மார்க்கத்தினுடைய புனித தன்மை அல்ல உன்னை நீ பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நீ ஒரு கொடிய காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இரண்டாம் குரந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல தன்னை நீ உன்னையே புகழ்ந்துகிட்டு புதின் ரஷ்ய அதிபர் புதின் ஒரு மென்டல் இதுக்கு போனார் மென்டல் ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஒரு மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஓடி வந்து முன்னால வந்துட்டான மற்றவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல அவன் முன்னால வந்து நின்றுட்டு நீ யார் அப்படின்னா நம்மள யாருன்னு தெரியலையா வெளியா <Sessantik> உங்களுக்கு <Sessantik> <Sessantik> <Sessantik> இந்த சிலர்லாம் சாட்சியில் எலும்பிக்கிட்டு தன்னை தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க சாத்தூரில் ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனில் ஞாயித்துக்கிழமை காலையில் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சாட்சிக்கு டைம் கொடுத்தார் ஒரு அறுப்புகொட்ட விசுவாசி பிடிச்சார் மைக்க பிரேக்கே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு பாஸ்டர் பிரேக் அழுத்த அழுத்த டிரைவர் போய் பண்ணுறாரு ஆனால் பிரேக் அப்ளை ஆகவே மாட்டேங்குது திருப்பி கட்டாயப்படுத்தி பிரேக் பிடிச்சி உட்கார வச்சுட்டார் உட்கார வச்சுட்ட உடனே ஒரு பாட்டை தொடங்கினார் என்ன பாட்டு என்ன பாட்டு கத்த நம்ம பத்தி என்ன செய்யணும் சாட்சி சொல்லணும் உன்னைய பத்தி நீ என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாட்டு பாடினார் ஆனா அந்த அளவுக்கு அது புரிஞ்சுதல்லேன்னு எனக்கு தெரியல நம்மை நாமே புகழுகிற அந்த அனுபவம் தற்புரிய தன்னைத்தான் புகழுகிறவன் கத்தர்ல உன்னைய புகழணும் அதே வசனம் திருப்பி வாசிங்க தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமனல்ல உத்தம கத்தர் தான் உன்னும் நீ தற்பே புகழ்ந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு அப்ப நீ தற்புரியன் காலத்தையாவது தேவனுடைய சன்னிதானத்துல நிதானித்து எந்த இடத்துல எல்லாம் நம்மை நாமே கொண்டோம் நம்முடைய கணத்தை மகிமைய நம்ம டெக்கரேஷன் நம்ம மேக்கப் நாம நாம நாம என் பிள்ளை என் குடும்பம் என்னுடைய இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளி இருந்தோம் அறிக்கைகளும் செயல்களில் நாம் தற்புரியர்களா இருந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிக்கை செய்ய வேண்டிய நேரம் இதுதான் அதனாலதான் கலாத்திரம் ஐந்து இருபத்தி ஆறுல சொல்லி வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் எப்படி இந்த மார்க்கத்தில் வந்து கத்தர் தான் மாலை வாங்கி போட்டு கூட உன்னை வந்து மற்றவங்க மூலமா புகழ்வாங்க ஒரு மனிதனுடைய சோதனை என்னது அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை ஒரு இடத்துல ஒருத்தர் பிரசங்க பண்ணி முடிச்சாரு முடிச்ச உடனே ஒருத்தர் ஓடி போனானா விஷ் பண்றதுக்கு அருமையான பிரசங்கம் சொல்றது ஓடி போய் பிரசங்க முடிச்சு ஸ்டேஜ விட்டு இறங்க போறதுக்குள்ள ஓடி போய் கை கொடுத்து அருமையா பேசினீங்க அப்படின்னா அப்ப அவர் சொன்னாரா ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நான் தானே கூட்டம் முடிச்சு ஆளா விஷ் பண்ணிருக்கேன் எனக்கு முன்னாலே யாரு வந்தது அப்படின்னாரா பிசாஸ் நான் வந்து உட்கார்ந்த உடனே இன்னைக்கு நீ அருமையாக பேசினாயின்னு சொன்னது ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ரெண்டாவது பிசாசு உட்கார்ந்த உடனே அவர்தான் வந்து விஷ் பண்ணிட்டான் நீ ரெண்டாவது ஆளு அவனுடைய ஊழியத்துக்கு அடுத்த ரெப்ரசன்டேட்டிவ் நீ இப்ப வந்துருக்குற ஏன் போட்டு யாரையாவது புகழ்ந்துகிட்டு தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு டைம் வந்த உடனே தலை கீழே போட்டுக்கிட்டு ஒரு தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவளால் கூட என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது லிமிட்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அப்படியே மடியில் கொண்டு வருவாள் திருப்பி உட்காந்து பார்ப்பாள் மடியிலிருந்தும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வச்சு பார்ப்பா அதுக்குள்ளே அது முடிச்சிருச்சுன்னா திருப்பி ரெண்டு சாத்தி சாத்தி திருப்பி கொஞ்ச நேரம் மடியில் வைப்பாள் இப்படியே இழுத்து பறித்து கடைசியில் அது தரையில் போகிற வரைக்கும் அவளும் விட மாட்டான் அதே மாதிரி உங்களுடைய வீண் புகழ்ச்சியை நீங்கள் விரும்பாதிருங்கள் என்ன விட்டா நான் என்னெல்லாமோ செஞ்சிருவாமா அவனுக்கு அப்படி ஒரு ஆவி ரெண்டு சுவல் பதினோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் அதிகாரம் உள்ளவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதனால் வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்வான் அவன் வந்து ரொம்ப அழகானவன் தாவிதீன் குமாரர்ல அழகான ஒரே ஆள் யாருதா யாருதான் எழுவத்தி பேர் இருந்தாங்க பிள்ளைங்க கிடந்துச்சு பாதி பேருக்கு பேரு பைபிள்ல ஒரு தான் சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் இருந்துச்சு ஆனா அழகுன்னு சொன்னா யாருதா யாரு இந்த வயசுக்கு இத்தனை உயர இத்தனை அடி உயரம் இருக்கணும் இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிலாம் ஒரு உலகத்துல கணக்கு வச்சிருக்கான் இது எல்லா அம்சமும் பொருந்தின பைபிள்ல ஒரே ஆள் யாருதான் அப்சாவது மனவாட்டி பழுதொன்றும் இல்லாத ஒரே ஆள் யாரு தான் பைபிள்ல மனவாட்டிய பத்தி சொல்லி இருக்கு அடுத்து சொல்லிருக்கு அருமையான அரண்மனைக்கு அங்க போய் அந்த வயசான காலத்துல சும்மா இருக்கிறான் இந்த ஆளு சாவவும் மாட்டேங்கிறான் போஸ்டிங்கை கொடுக்கவும் மாட்டேங்கிறான் என்ன பிரச்சனை உடனே எனக்கு எல்லாமே சொல்லுவான் ஹரியோய்யோ நீ அங்கே போய் ஒரு பிரயோஜனம் இல்லை எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நெஞ்சுடுவேன் திருத்துடுவேன் இப்படியே சொல்லி எல்லாரையும் ஒரே சுண்டல சுண்டி எங்கே இழுத்துடுவான் அப்படி ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு இவர்களெல்லாம் தற்பிரியர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலவரம் என்ன ஒரு சுத்தி சுத்தி நம்மகிட்டதான் வராது அப்படின்னு நினைக்க கூடாது நான் யார்கிட்டையும் வரல தற்புதீர்கள்ட்ட மட்டும் வர்றேன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு நம்ம விட்டு வெளியே போகணும் இது கொடிய காலங்களின் அடையாளம் கடைசி காலங்கள்ல ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆவி உள்ள வந்துடும் அதனால அவங்க யார தான் பிரியப்படுத்துவாங்க எவன் எக்கேடு போட்டு போனாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது அவன் அங்கேயும் கிளியரா தன்னை அழகா வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய வேதனை புரியாது அந்த ஹாட்ச் இல்லை அந்த மனப்பக்கமும் இல்லாதவர்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இப்படி இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நாம் தற்புரியர்களாக இருந்தால் நாம் பரல ஒரு கால் வைக்க முடியாது நம்ம நாமக்கப் பண்ணிக்கிட்டு நமக்கு அழகுபடுத்திக்கிட்டு நம்ம சாப்பாடு நம்ம குடித்தல் நம்முடைய இஷ்டைகள் இச்சைகள் நம்முடைய ஆசைகளை தீர்த்துக்கிட்டு நம்ம மற்றவங்க மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் இப்படியே நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு குட்டி உலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்படியே போனீங்கன்னா நீ மெண்டல் ஆயிடுவே தற்புரியர்களாக நம்ம மாறவே கூடாது ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் ஒரு குருவி மூலையை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது சாலமோனுக்கு கத்தர் ஒரு குறிக்கப்பட்ட டைம் வந்தபொழுது அவனுக்கு மனோ விசாரத்தை கொடுத்தார் விசாலத்தை கொடுத்தார் அவனுடைய இருதயத்தில் கத்தர் அப்படி ஒரு கிருபைய கொடுத்தாரு அவன் சின்ன பையன்தான் ஆனா கத்தருட்ட அவன் கேட்டான் ஆண்டவர் அவன் கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு ஞானம் வேணும்னா அதுக்கு கத்தர் அவனுக்கு என்ன சொன்னாரு உனக்கு ஞானம் மாத்திரம் அல்ல நான் உனக்கு என்ன செய்யறேன் எல்லாவற்றையும் உனக்கு தர்றேன் கிருப தார ஐஸ்வர்யன் தார மகிமை தார நீடித்தாட்களையும் நான் உனக்கு என்ன செய்ய அதே நேரத்துல நான்கு ஒன்பது உனக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார் கடற்கரை மணலத்தனையான ஒரு விருத்தி எல்லாருடைய துக்கம் வேதனை சஞ்சலம் தவிப்பு எல்லாம் உனக்கு புரியும் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைய பறி கொடுத்துட்டு வந்து நின்று என் பிள்ளைக்காக என் குடல் கொதிக்கிறதுன்னு சொல்லும்போது அவன் நிலவரத்தை புரிஞ்சு உடனே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்த அந்த பிள்ளையை யார் கையில வாங்கி கொடுத்துட்டான் அழகா அவன் வாங்கி கொடுத்துட்டான் அவனுக்கு புரியும் அவன் தற்புரிய அல்ல எத்தனை பேருக்குள்ள இந்த தற்புரியனுடைய ஆவி இருக்கிறது நம்மை நாமே நம்ம எங்க போய் சேர்றது அதனாலதான் ஒரு சிலர்லாம் அப்படி ரூம் விட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அப்படிதானே இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஸ்பிரிங் மாதிரி தான் தட்டி விட்டா ஓடி வந்துட்டு இருக்கணும் நீங்க கூட இப்ப காலையில் பிறப்பிட்டு வந்துருப்பீங்க பஸ் கூட போயிருக்கோம் கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு ஆ இந்தா கிளம்புற இதோ கிளம்புற இதோ வரேன் அதே வரேன் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அங்க கல்யாணமே முடிஞ்சிடும் பால் காட்சி முடிஞ்சிடும் வந்தாவது திரும்பி போயிடுவான் ட்ரெயின் போயிடும் பஸ் போயிடும் போயிடும் தற்பிரியர்கள் இரண்டாவதாக ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி லீவ் தானே நாளைக்கும் ஒரு சிலருக்கு லீவ் தானே ஒரே பாயிண்ட்ல முடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசின மாதிரி இரண்டாம் திமுதி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்படி தற்பியராயும் பணப்பிரியராயும் இரண்டாவது பணப்பிரியர்கள் பணம் வந்து தேவை பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிரசங்கி பத்து பத்தொன்பது உலகத்துல இருந்த பொழுது அவருக்கும் பல காரியங்கள் செய்யறதுக்கு என்ன தேவைப்பட்டு அவர் அதை கையில வைக்காம கிடைச்ச காணிக்கைகள் எல்லாம் ாஸ் கையில் கொடுத்து வச்சிருப்பான்னு சொன்னார் அவன் தான் அங்க வந்து பொருளாளர் பொருட்களுக்கு பொறுப்பு பணம் எல்லாமே ஆனா பணம் தேவை பண ஆசை இருக்கக்கூடாது பண பிரியலாக இருக்கக்கூடாது முதலாம் தீமை ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அது சரியா சொன்ன பணப்பிரியும் வந்து விசுவாசத்தை விட்டு வலுவம் பணம் தேவை நான் திரும்பவும் சொல்றேன் பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பல்ல படிக்கிறதுக்காக கல்யாணத்துக்காக ஒரு இடம் வாங்குறதுக்காக நிலம் வாங்குறதுக்காக நீங்கள் அதை வைக்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது தப்பு கிடையாது அவசியம் செய்யணும் வேற யார் செய்வரா நீ பெற்ற பிள்ளைகளுக்கு நீ செய்யணும் செய்யணும் ஆனால் பண அது வேற இந்த பண ஆசை வரும்பொழுது தான் பொய் சொல்கிறோம் பன ஆசை வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம் பன ஆசை தான் லஞ்சம் வாங்குகிறோம் ஆசை வரும்போது அடுத்த புடுங்குறோம் அபகரிக்கிறோம் ஏமாத்துறோம் எதுக்கு தான் பண ஆசை பண ஆசை அதிகரிச்ச உடனே டவுரி கேட்கிறோம் பொண்ணை பிடிக்குது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பிடிக்கல என்னது அங்க பேங்க் பேலன்ஸ் இல்ல பிரச்சனை பணத்தை கொட்டி கொடுத்தா குருடா இருந்தா கூட கட்டிக்குவோம் அப்படியா பண ஆசைமூன்று நான்கு பதிமூன்று ஐந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் பண வந்து பெரிய பாவம் இப்ப நம்ம பெண்டிகாசில் டவுரி வந்து ஒரு பெரிய பொருளாதார ஆவியா பூந்துருச்சு இதனால நம்முடைய அநேக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள் இங்க உள்ள பையன் இங்க காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மாத்தி வேற சபையில போய் கல்யாணம் கட்டிட்டு வரா கத்தரி இதுக்கெல்லாம் ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கிறார் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு எல்லாமே பணத்துக்காக பொருளுக்காக ஆசைக்காக சொத்துக்காக ரொம்ப பேர் இருக்காங்க வீடு எழுதி வச்சிருவியா ஏ கல்யாணமே கட்டல அதுக்குள்ள வீட்டு எழுதி வச்சிருவியான்னு கேக்குற இவங்க போடுற லிஸ்ட பாத்தீங்கன்னா கணக்கல அது லிஸ்ட் போடுறாங்க பாவ் தயவு செய்து உங்களுக்கு பண பிரியர்களாக நீங்கள் மாறினால் நித்திய ஜீவனில் உங்களுக்கு இடம் கிடையாது பண ஆசை இல்லாதவர்கள நடந்து கொள்ளுங்கள் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படி செய்ய தயவு செய்து இந்த பழக்கத்தை நீங்க விடுங்க பண ஆசைக்கு உள்ள போயிடாதீங்க ஏமாத்தாதீங்க வஞ்சிக்காதீங்க இந்த சீட்டு பிடிக்கிறதே நான் தப்புன்னு சொல்றேன் வீடு வாங்கி தரேன் நிலம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் விசுவாசிகள்ட்ட சொல்லி ஏமாத்தாதீங்க வேலை வாங்கி தரேன் மாந்து கொடுத்து இங்க வராத பஞ்சாயத்துக்கு ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க ஒரே வீட்டில் தூங்கிக்குவாங்க அங்கிள்பாங்க ஆண்டிம்பாங்க சொந்தக்காரமா என் ஜாதி என்னெல்லாமோ தோளில் கை போடுவான் ஒரே வண்டியில தான் வருவான் ஒரே வண்டியில தான் போவான் பணம் பிரச்சனை உச்சத்துக்கு வந்த உடனே ஆற்ற வந்துருவான் ரெண்டு காரியம் செய்வான் ஒன்னு கோயில்ல சண்டை போட்டா அவனை கேவலப்படுத்தினா காசு கொடுத்துருவான்னு நினைப்பான் இல்ல இங்க எவ்வளவு பாசிட்டா காசு வந்துடும் ரெண்டுமே சாபத்துக்குரிய செயல்கள் கோயிலில் சண்டை போட்ட ஒன் ஒழிஞ்சு தண்ணி அவ்வளோதான் நான் ஒரு நாள் கூட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு உள்ளவன்ட்டான் அவன் மனைவி கூட்டத்தில் இருந்துச்சு பிரசங்கம் அப்பந்தான் சூடு கிளப்புற டைம் சூடு பிடிச்சு போகுது கிளம்புற நேரத்தில் அவன் வந்துட்டான் தண்ணி அடிக்கலாம் நல்லவன் சொல்றான்ன அந்த லிஸ்டில் உள்ள ஆள்வன் அவன் தண்ணி அடிச்சுட்டு நேராக ஒய்ஃபை வந்து கூப்பிடுறான் அம்மாவை வந்து கூப்பிடுறான் அவங்க துரத்தி விட்டாங்க நியாயம் கேட்கறதுக்கு எங்க வர்றா நான் ஏன்ட வரான் இப்படி வந்து அப்படி வர்றான் எல்லாரும் அவனைதான் பார்த்துட்டு இருக்காங்க பிரசங்க தான் கால் பகுதி போயிருக்கு வர்றான் அசன ஒக்காரு இல்ல ஒக்காரு ரெண்டாவது ஆடல் இல்லன்னா சாபாயிடும் சமூகத்தில் சபிக்கப்பட்டு கவனமா இருந்த உட்கார்ந்தான் பிரசங்க முடிகிற வரைக்கும் அசைவே இல்லை செத்து பண்ண மாதிரி ஆயிட்டான் இப்ப இருக்கு பல சம்பவங்கள் அதால தயவு செய்து இந்த வீடு வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்ட்டு விசுவாசிகள் விசுவாசிகள்ட்ட வாங்கி பணப்பிரச்சனைகள் வரக்கூடாது பணப்பிரியர்களாய் மாறாதிருங்கள் வேலைக்கு போ சாப்பிடு உள்ளது கருத்தர் கொடுக்கறது போதும் கஞ்சியை குடிச்சுட்டே எருசிலேம் வந்து சேர்ந்துரு பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு போயிட்டாங்க ஏதோ உள்ளதை கொடுத்து சொல்றான் இல்லையா அண்ணன் உள்ள படியை எனக்கு என்ன செஞ்சுங்க அளந்தாவது கொடுத்துருங்க போதும் நான் விட்டுறேன் இதோட போயிட்டே இருக்காங்க போதும் உனக்கு என்னது தேவை என்று அவர் என்ன செய்ய அறிந்திருக்கிறார் அதனால தயவு செய்து பண ஆசையினால கல்யாணம் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க டவுரியில வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க பண ஆசையில் லஞ்சம் வாங்கிடாதீங்க கேவலப்படுறாதீங்க கேவலப்படுத்திடாதீங்க சபைய கேவலப்படுத்திடாதீங்க பணத்துக்கு பின்னால போயிடாத அப்படி டவுரி வாங்கிட்டு அதுல தசவ பாகத்தை தூக்கிட்டு பொண்ணையும் பையனையும் கூட்டு வந்துடாத நாயின் கரையமும் வேசியின் பணையமும் தேவண்டிய வீட்டுக்கு கொண்டு வரப்பட கூடாது வேண்டாம் எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிக்க வட்டிக்கு வாங்கி கட்டிக்கு வாங்கி கொடுக்குற தசவ டௌரிய வாங்கி நீ அதுல பெரிய யோக்கியன் மாதிரி பரிசுத்தவன் மாதிரி தசவ பாதத்தை தூக்கிட்டு அப்படியே அழகா வந்துகிட்டு இதெல்லாம் கத்தர் பிரியப்படுவார்னு நினைக்கிற பிரியப்படுவாரா ஹம் ஹம் அவரு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மௌனமா இருப்பாரு டைம் வரும்போது மட்டும் அப்படியே செஸ்ல காயினு தூக்கி வச்ச மாதிரி அப்படி ராஜாவை தூக்கி வைப்பாரு டஃப்ன்னு அடிவிடும் அதோட அந்த காயின் முடிஞ்சு போச்சு அவருக்கு தெரியும் அதிகாரம் இருபதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது ஒரே வார்த்தை அங்கேயே உன்னுடைய பணம் உன்னோடு கூட பணத்தை நீ உதவி செய்றியா காணிக்க கொடுக்கறியா வெளியவே தெரியக்கூடாது வெளியவே தெரியக்கூடாது யாருக்காவது உதவி செஞ்சிட்டியா சோதனம் பண்ணிட்டு போச்சா போயிட்டேரு வெளியே தெரிஞ்சிட்டா உனக்கு பிரதிபலன் உண்டு ரெண்டு பிரதிபலன் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்கிற எந்த உதவிகளுக்கும் ரெண்டு பிரதிபலன் இருக்கு ரெண்டு ஒன்னு ஒன்று இந்த கிடைக்கும் சொல்லவே இல்லையாக்கு மேல என்னது ஓகே உங்க பூமியிலயே உங்களுக்கு பலன் இருக்கா உனக்கு இங்கேயே அக்கௌண்ட் பண்ணிடுவார் உனக்கு வீடு கொடுப்பாரு கார் கொடுப்பாரு வசதி கொடுப்பாரு வாழ்க்கை கொடுப்பாரு நல்ல சௌகரியங்கள் செழிப்பு எல்லாம் கொடுத்துருவாரு அப்ப என்ன அர்த்தம் நீ நினைக்கிற கத்தரை ஆசீர்விக்கிறார் நீ செஞ்ச நன்மையை சொன்னதுக்கு உன் அக்கௌண்ட குளோஸ் பண்றாரு நீ தர்மம் செய்யும்னு புகழப்படுவதற்கு மாயக்காரர் தாரை அடைந்து சொல்லுகிறேன் அவர்கள் தங்கள் பலனை எங்க அடைஞ்சிட்டாங்க இவைகளை கொடுத்து என்ன கிடையாது கிடையாது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் சகோதரர்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்ன பண்ணுங்க பணத்துக்கு வித்து பரிசுத்தான இருபது வெள்ளிக்காசுக்கும் பரிசுத்தரை முப்பது வெள்ளிக்காசுக்கும் விற்றார்கள் உலகம் பரிசுத்திய இருபது வெள்ளிக்காசு பரிசுத்தராகிய முப்பது வெள்ளிக்காசு சகோதரனை வித்துட்டிய காசுக்கு வித்துட்டிய பணம் நீங்கள் ஆசைப்பட்டு எடுத்தீங்கன்னா சாபத்தை கொண்டு வரும் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு ஒரு அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்க திடீர்னு வீட்டில் வந்து பார்த்தா காசை காணும் அது வாழ்க்கையில் குருவி மாதிரி சேர்த்து வச்சது கழுகு எடுத்துகிட்டு போன மாதிரி போயிடுச்சு என்ன பண்ணுன்னே அவளுக்கு தெரியல ஒரே ஒரு ஆயுதம் எது கேட்க என்ன செஞ்சா என்ன இழுத்துக்கொண்டே போவதாக கோபத்துல பாசிங்க அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்து ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபம் அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தான் என் மகனே நீ கர்த்தனால் ஆசீர்வதிக்கப்படுவா என்ற காது குளிர் கேட்டான் ஏ அப்பா இதன் பாயிடுவோன் பயந்துட்டான் அவன் சொன்னான் தாயே நீ சாபமிட்டாயே என் காதுகள்ட்ட கா சாபமிட்டாயே அப்பா இந்த காசே வேண்டாம் நான் தான் தெரியாம எடுத்துவிட்டேன் இந்தா வச்சுக்கேன் இல்ல என் மகனே நீ ஆசீர்வதிக்க ஐயோ எனக்கு வேணவே வேணாம் இந்த சாபமும் வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம் இந்த தூய் பொண்ணு ஒடியே விட்டாங்க பணம் ஆசைப்பட்டால் உனக்கு அது சாபமாய் மாறும் பணத்தினால வசதி கூட்டினதுனால எவ்வளவு நான் சாட்சி சொல்லிட்டே இருப்பேன் பயந்துடுவீங்க நீங்க பணத்தை பார்த்து பின்னால போய் எத்தனை பேர் ஊழியத்தை விட்டுட்டான் எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டுட்டான் என் கண்ணு முன்னால எத்தனை பேர் செத்து போயிட்டான் பணம் திமுரு அந்த பணத்தில் அவன் பேசுற வார்த்தைகள் வித்தியாசமான செயல்பாடுகள் அவன் டிரெஸ்ஸு அவனுடைய செயல்பாடுகள் ஐயோயோ ஐயோ பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறு அதில் அநேகர் விசுவாசத்தை விட்டு வலிவி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் உனக்கு பணம் தேவையா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதி இன்னும் நாலு தெருவுல போய் சேல்ஸ் பண்ணு முழங்கால போடு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கத்தர் உனக்கு செய்வார் கொடுப்பாரு எவன்வனுக்கோ கொடுக்கறாரு உனக்கு கொடுக்க மாட்டாரு ஒரு ஆலோசனை தருவாரு ஒரு பிசினஸ்க்கு ஒரு புதிய வழியை திறப்பாரு கத்தரா முடியாது ஒண்ணுமே கிடையாது அதை விட்டுவிட்டு நீ உங்க வீட்டில் போய் பணத்தை வாங்கிட்டு வா உங்க அப்பா இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகி விட்டார் உடனே போய் பணத்தை வாங்கி விட்டுவா அப்பா ரிட்டையர்டான உனக்கே ஆவா நீ ரிட்டையர்ட் ஆகல உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு நீ சம்பாதிட்டதில் பணத்தை வாங்கி விட்டுவா நான் சொல்றதுலாம் விசுவாசிகளுடைய துக்கங்களை தான் சொல்றேன் என் சொல்ல நான் ஒண்ணும் ரிட்டையர்ட் ஆகலையே உனக்கு டவரி கொடுக்கல உன் கதையை தான் உன்னுடைய மனக்கு ஒரு சிலருடைய மனக்குமுறல்கள் தான் என்னுடைய வார்த்தைகள் பணத்தை வாங்கிட்டு அடையாளம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் தரித்திரதை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை பெண் முன்னூறு வெள்ளிக்காசுக்கு ரேட் பேசி வச்சிருந்ததே எவ்வளவு தான் முப்பது தான் அவசரப்பட்டு ஐயோ போச்சேனா என்னன்னு எல்லாரும் வந்து கேட்டாங்க என்னப்பா என்ன பிரச்சனை ஆயச்சு இல்ல இல்ல இது எதை செஞ்சிருக்கலாம் ஒரு ஆர்பனேஜ்க்கு கொடுத்து இருக்கலாம் ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து இருக்கலாம் படிக்கு பெயிலாத பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கலாம் Dress வாங்கி கொடுத்து இருக்கலாம் எப்படி இவன் உடனே அப்படியே ஒரு প্লেட்டை திருப்பிட்டான் இயேசு죠 பைபிள் சொல்லுகிறது இவன் திருண அதனால இப்படி பேசுனார் என்றார் அவுண்டே மைண்ட்ஃபுல்லா திருடு அப்ப ಅದல என்ன விளங்கிக்கொள்றான் காணி கேல கை வச்சுகிட்டே இருக்கானே அர்த்தம் சொல்லு அவ தான் போடப்படுகிறதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டோ தெரியல எப்படி சேர்த்தானோ தெரியல காணிக்கை நீ எடுத்துக்கிறியா ராயனுக்குரியதே ராயனுக்கு செலுத்து நமக்கெல்லாம் இப்போ நான் புது வருஷம் வந்த உடனே ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும் ஒரு அட்டை கிடைக்க கொடுக்கப்படும் ஒரு சிலர் ஒரு நூறு அட்டையாவது வாங்கிக்குவாங்க ஏன்னா ஒன்றில் திருப்தி இல்லை அடுத்ததை பார்த்தா அடுத்ததுல திருப்தி இல்லை அடுத்ததை பார்த்தா அடுத்தது திருப்தி இல்லை இப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா யுவதாஸுக்கு ஒரு வாக்குத்த இருந்துச்சு என்ன வாக்கு மார்க் பதினான்கு பதினொன்று அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு தத்தம் என்ன வாக்குதான் என்ன வாக்குதான் என்ன வாக்குத்தம் கிடைச்சது நாங்கள் பணம் கொடுப்போம் என்று அவனுக்கு பிராமிஸ் பண்ணினார்கள் அதான் அவனுக்கு கிடைச்ச வாக்குத்தம் வித்துட்டு வந்துட்டானே குற்றம் இல்லாத அழகா வித்துட்டானே யுவதாசனுடைய வாக்கு தத்துவம் எப்படி இருக்கும் பாருங்க நம்முடைய நிலவரம் என்ன அப்போ சொல்ல ஐந்தாம் அதிகாரம் தொடக்கத்துல இருந்து நான் பார்க்கும் பொழுது அனனியா செப்பிரலை பத்தி இருக்கிறது அவங்களுக்கு சொத்து இருந்துச்சு வித்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு பட்டு கொஞ்சம் ஒரு உதறல் இருந்துச்சு ஒரு வேலை இந்த ஊழியம் ஒழிஞ்சு போயிட்டுனா இந்த கான்செப்ட் ஃபெயிலியூர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பாசர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை தொடங்கின பொழுது நல்ல எழுப்புதலா போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா காசே கிடைக்கலையா காசே கிடைக்கல அவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல என்னடா இது ஆண்டோர் நம்பி வந்தோம் நல்ல செழிப்பா இருந்துச்சு படப்படன்னு காணிக்க வந்துச்சு ஊழிய வளர்ந்துச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கும் பார்த்தா திடீர்னு கையில காசே வரமாட்டேங்குது வர விசுவாச வந்து ஜெயிச்சுட்டு போறானே தவிர எது கொடுக்க மாட்டேங்கிறான் காணிக்க கொடுக்க மாட்டேங்குறான் இவருக்கு ஒரே குழப்பம் ஆண்டவரே என்ன சுவாமி பிள்ளைங்கள்லாம் பசியில் இருக்கிறாங்க இப்படி ஊழிய இப்படி பிரேக் அடித்து போய் நிற்குது ஒரு கொஞ்சம் கூட காசு இல்லாமல் இப்படி நிப்பாட்டிங்களே அதான் இருக்குல்ல செலவழி அப்படின்னாராம் இருக்குல்ல செலவழியா எங்கே இருக்குது வீட்டில் இருக்கதான் அந்த சகோதரிகிட்ட போய் கேட்டாங்க பிள்ளைகளை கேட்டாங்க யாருமே இல்லைங்கிறாங்க திரும்பி ஆண்டவர் சொன்னாராம் இருக்குதுல்ல அதே செலவழின்னு இவருக்கு ஆண்டவர் எனக்கு புரியலையே இந்த பிள்ளைகள் பேரலெலாம் பேங்கில் போட்டிருக்குல்ல அது என்ன விசுவாசம்னாராம் ஐயோயோ தப்பு அதை எடுத்து செலவழி அதுக்கு பிறகு ஓழியத்தை பற்றி யோசிக்காரான் உடனே பேங்க் அவ்வளோத்தையும் ட்ராப் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி செலவழித்த பிறகு ஆ இப்போ தொடங்க விசுவாசம் பிறகு குறைவு போச்சு எங்கேயோ கிடக்குது அவர் மறந்துட்டார் அவரு வேற சபையில் உபதேசியராக இருக்கும்போது பிள்ளைகள் நிமித்தம் கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு பிள்ளைகள் பேரில் போட்டது நம்ம யோசிச்சு பாருங்க அன்னனியா செப்பிரால் ஒரு பங்கை எடுத்து வச்சதுனால நடந்த தோல்வியை பாருங்க இரண்டாம் ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல கேஆசியனுடைய பனாசை பொருளாசை அவன் சுக செய்திதான் தீர்க்கதர்சிகளின் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராஹிம் மலை என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் என்று கேட்க இப்பொழுதுதான் அந்த ஆவி எனக்குள்ள வந்துச்சுங்கிறான் நீங்க வந்துட்டுகமாயிட்டு போற வரைக்கும் எப்ராஹிம் ஒரு தாழ்ந்த வெள்ளியும் ரெண்டு மாத்து வஸ்திரம் கொடுத்துருங்க இருக்கிற பாஸ்ட் பயங்கர டஃப்ன பாஸ்டர் ரொம்ப ஷார்ட் டம்பரான மொட்ட தலையானா போது சபிச்சிருவான் அது பிறகு பிள்ளைங்கள்லாம் சாம்பல் செத்து போயிடுங்க அவ்வளவு டெம்பரான ஆளு நான் வந்தவனே கேட்டான் மகனே நீ எங்கே இருந்து வந்தா ஏன்னு எங்கே போனேன் இவன் பார்த்தான் என்ன இருந்தாலும் ரூம்ல தானே உட்காந்துருந்தான்னு திடீர்னு படப்படம் நீ பிடிப்பான நானும் எங்கேயும் போகவில்லை சரி நீ போகல விட்டு அவன் குளிச்சுட்டு வெளியும் போது வரிய வரும்போது ஒரு குஸ்துரோகம் வெளியே வந்துச்சு அவன் சுகமாயிட்டான்ல அது யார பிடிக்கும் அவனே பிடிச்சிருச்சு முடிஞ்சு போச்சா பணமும் கிடைச்சது மாற்று வஸ்திரமும் கிடைச்சது எதுவும் கிடைச்சது போனஸா குஷ்ட ரோகமும் கிடைச்சது இதுதான் தோல்வியினுடைய அடையாளம் தயவு செய்து பண ஆசைக்கு இடம் கூடாதுங்க ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்க ஐடில செலுத்தணுமா செலுத்து அதை ஏமாத்த அதை வேண்டா அது பாவமாயிட்டோம் ஏசு அழகா சொன்ன ராயனுக்குரியதை என்ன செய்ய நாயனுக்கே செலுத்து தேவனுக்குரியதேவனுக்கே செலுத்து கத்தர் உனக்கு தருவார் ஏன் தர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியை பற்றி சொன்னாங்க ஒரு நாள் அவர் ஃபைத்தம் அந்த சகோதரனுடைய அப்பா ரோட்டில் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபைத்தம்ல உள்ள சிஸ்டரும் பிரதரும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க இவர் வந்து கேட்டாரான் என்ன என்ன என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை இந்த வீட்டுக்காரன் வந்து வீட்டை காலி பண்ணி வெளியே அனுப்பிட்டான் வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் ஃபைத்தம் ஒரு வாடகை வீடு பூட்டிட்டு போயிட்டாங்க என்னென்ன பண்ணுறது யார் பெற்ற பிள்ளைகளும் இப்படி ஊழியத்தில் வந்துட்டு இப்படி வெளியே நிற்கிதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த சிஸ்டர்ஸையும் அந்த பிரதரையும் எங்கே கூட்டி தான் வீட்டில் கூட்டு போய் தான் வீட்டிலேயும் பிள்ளைங்கள் உண்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தனி ரூம் செட் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்து இந்த ஊழியக்கார சிஸ்டர்ஸுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு ரூமை கொடுத்து பிரதருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து நம்ம இங்கேயே ஆராதிப்போம் சொல்லி அப்படி தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கஷ்டங்களுக்கு மாட்டுக்கொட்டியில் அங்கங்கள்லாம் ஓதிக்க விட்டு பிள்ளைகளை வச்சு இவங்க அந்த ஃபைத்தம்மை புதுசாக தான் வீட்டிலயே ஸ்ரோதரை ஜபம் பண்ணி ஃபைத்தம் ரன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாள் ஆகிருக்கு அப்புறம் நம்ம இப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஃபைத்தம் நடத்த முடியாதேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு மனசில் ரொம்ப பாரம் வந்த உடனே அவருக்கு வாலிப பிள்ளை இருக்குது வயசுக்கு வந்த பெரிய பிள்ளை உடனே பார்த்தாரா சரி இந்த சொத்தையை வித்துருவோம் வித்து ஒரு போர்ஷன்ல அந்த சொத்து வித்த பணத்துல ஒரு பகுதியில கல்யாணம் கட்டி கொடுத்துட்டார் ஒரு இடத்தை வாங்கிட்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஓகே போட்டு இப்படித்தான் அந்த காலத்துல ஊழியத்துக்கு நிஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆனா இன்றைக்கு அவருடைய இன்றைக்கு அவருடைய பையன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்க இது சீடியில் போறதுனால சொல்றதுக்கு விரும்பல அளவுக்கு அதிகமான நம்முடைய யார்தான் அவர் தான் அபரிமிதமான ஆசீர்வாதம் கணக்கு வழக்கில் ஆசீர்வாதம் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஏ அந்த தகப்பன் செஞ்ச அந்த உண்மையினான தன்மை மூலியத்தின் நிமித்தம் அவங்க செஞ்சது செலுத்து தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று வானத்தின் பலகனிகளை திறந்து என்ன செய்வாரா எப்படி ஆசீர் இடம் கொல்லாமல் போக மட்டும் நான் அந்த வீட்டுக்கு போனேன் எப்படி வர்ணிக்கிறது அந்த வீட் போனேன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரொம்ப சூப்பரான இந்த சத்தியத்தை பத்தி அவங்க பேசுனாங்க பாருங்க அவங்க காலேஜுக்கு போனேன் அங்கே திடீர்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க இந்த சத்தியத்தை பற்றி அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க இந்த உபதேசத்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கோடிக்கணக்கில் மல்டி பில்லியனரா பில்லியனா எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் இந்த உபதேசத்தில் அப்படியே நிற்கிறாங்க அன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க வெறி பிடிச்ச மாதிரி இந்த சத்தியத்தை பேசுறாங்க இந்த உபதேசத்தை அப்பதான் யோசிச்சேன் கோடி கணக்கில் இருக்கு ஒரு டிராப் கிடையாது ஒரு பொண்ணு கடைசியில பார்த்தா அதுதான் அவங்க மருமகா அப்பதான் யோசிச்சேன் ஆச்சரியமான ஒரு சந்ததி இந்த சந்ததியினுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு அவங்க அப்பா செஞ்சியின் அவங்க சொத்த வித்து தியாகம் பண்ணதுனால தன்னை விட ஃபைத்தம் போல பாவிச்சு தான் பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கூட ஓரம் கட்டி தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு முதலிடம் கொடுத்து சபைக்காக ஜீவனை வார்த்ததுனால இன்னைக்கு அவங்க சந்ததி இடம் கொள்ளாமல் போக மட்டுமா சிதைக்கப்பட்டு பண பிரியராய் மாறாதிருங்கள் பணம் பின்னால ஓடி வரணும் நீ பணத்துக்கு பின்னால் நினைச்ச கூடாது போக கூடாது எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்றைக்கு முதல் சுத்திருப்பு கூட்டத்தில் நீ பணப்பிரியனா தற்புரியனா கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் ஒன்று மனுஷர்கள் தற்புரியராய் மாறுவார்கள் இரண்டாவது மனுஷர்கள் பணப்புரியராய் மாறுவார்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் எல்லாரும் கொஞ்ச நேரம் வேதவசனத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் வேத இருபுற கருக்கொள்ள பட்டயம் என்னையும் வெட்டும் ஒன்னையும் வெட்டும் எல்லாரும் தாழ்த்தி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முழங்கால் படிடுவோம் ஆண்ட சமூகத்துல நம்முடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிற தற்பிரியர்களா பணப்பிரியர்களா ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் பிரியப்படுத்தணும் சுவாமி எனக்கு உதவி செய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாருக்கும் மூடுங்க முழங்கால் போடுவோம் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிப்போம் அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவட்டோம் எந்தெந்த இடங்களில் நாம் தற்பிரியர்களாய் காணப்பட்டோம் எந்தெந்த இடங்கள்ல நான் பணப்பிரியலாய் காணப்பட்டோமோ கத்தாவே எனக்கு அதை மன்னியும் உடைய திரு கழுவும் இனிமேல் நான் தற்புரியனா இருக்கக்கூடாது பணப்பிரியனா இருக்கக்கூடாது அவைகளிருந்து என்னை மன்னிக்கிறது மாத்திரமல்ல எனக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் பரிசுத்தையும் தாரும் எல்லாரும் வாயத்திறந்து ஒரு நிமிஷம் சில உங்கள் ஜெபிப்போம் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் எந்தெந்த இடங்கள்ல நாம் பணப்பிரியர்களாய் காணப்பட்டோம் எந்தெந்த இடங்கள்ல நாம் தற்பியர்களாய் காணப்பட்டோம் எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவர் துக்கப்படுத்தப்பட்டிருப்பார் எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவர் கனவீனப்படுத்தப்பட்டிருப்பார் எந்தெந்த இடங்கள்ல பணத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் எந்தெந்த இடங்கள்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எந்தெந்த இடங்கள்ல மற்றவர்களுக்கு முக்கியம் கொடுத்தோம் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அலோயரியா ரவா கிரவிரியா ரவா ரவாலா ரிஷிபிதனமங்குரி அலலோயா ரசனங்களை கேட்கும் பொழுது நான் எந்தெந்த இடங்களில் பொறுப்பற்றவனாய் என்னை மாத்திரம் என்னுடைய காரியத்தை மாத்திரம் பொறுப்படுத்திக் மற்ற காரியங்களில் நான் பொறுப்பற்றவனாய் நான் காணப்பட்டது தவறு என்று உணர்த்தப்படுவத நீங்களே பிரியப்படுத்தி கொண்டு மற்றவளை காயப்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலைகளை சிந்தித்து பாருங்கள் பணத்துக்கு பின்னாக நீ எத்தனை விசை போயிருப்பாய் பனாசையின் சிந்தை ஒன்று எத்தனை விசை ஒன்னு போராடி இருக்கோம் ஆமா கா amen amen amen amen amen amen Oh you're a friend brothers and sistersampa thatPI drink in the morning eating and eating and eventually get I'd only play the хлоп vocal and этих skinny highestして aveleutan happy dated teenage time online again to live body and I'll Christ and I'll start my singing. And I'll start singing. And I'll just turn on my singing. உயர்த்த முடியும் நீ தேவனை பிரியப்படுத்த ஒப்பு கொடுப்பாய் தேவ கிருமையை பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க இந்த ரெண்டு வல்லமையும் ஜ ஜ ஜெயிக்க கூடிய வல்லமையை பெற்றுக் हलेलूया, हामेन, हलेलूया, हलेलूया, इंदे की नी उनने बलीभेट ने वै़िप आया है, हालेलूया, का तरुने उरु प्रदेस्टे को ले हलाई किरार, <laughs> उनने उरु प्रदेस्टे को ले हलाई किरार, विबा करा भा का तुरा भा का तुरा ज़ा का तुरा भा का யபடிディ குருதி 넘치 말고 হিকবালাদি হিকরাবালা খদিকখানা হরেলুইয়া হালোয়া মেন ইয়াদা মহানি আরাবা কারাবালা তিদাবা কারাবা কা তিধানিয়া আনকারা সাদানা হাদুনা নিয়া রাবানারা আমেন முதல் கூட்டத்தில் ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகத்தை வெளியே போகும்பொழுது கம்பெனியில நிற்கும் பொழுதும் அனுப்பி கொண்டே இருப்பார் நீ உணர்த்துவிக்கப்பட்டு நீ பாக்கியவான் கத்தர் உன்னை ஒரு சுத்திகரிப்பின் ஆவினால் நிரப்ப எனக்கு ஒரு கண்டியூவா ஒரு சுத்தின் என் இருதயத்தில் எனக்குள்ள தங்கி இருக்கணும் உடனே நடக்கும்போது தேவ சமூகத்தில் எனக்குள்ள இந்த ஒரு சுத்தி இருப்பின் வாங்கிக்கிறீங்க நான் சொல்றது வசனத்தை தான் சொல்றேன் நீ வாஞ்சித்த உனக்கு இந்த வருஷத்தின் மேல் அந்த மேல அந்த ஆவியை வைப்பார் நீ உட்காரும் போது நடக்கும் போதும் பேசும் போது எழும்பும் போதும் ஆவியானவர் உனக்குள் ஒரு பரிசுத்தின் வேலையை நிரம்பித்துக் கொண்டே இருப்பார் திரும்பவும் உண்மையாகவே வீட்டு ஒரு சில வீட்டுக்கு போனவனே சுற்றி கொடுத்து மறந்துவாங்க அடுத்த கால வரும்போது பைபிள் எடுத்துக்கிட்டு வருவாங்க இங்க வந்து சில வசனங்களை கேட்கும் சரண்டர் பண்ணுவாங்க திரு போன தன்னுடைய போக்கில் போவாங்க நான் அதை சொல்லல இந்த நாலு அஞ்சு நாளும் உனக்குள்ள ஒரு சுத்தி இருப்பு நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் உனக்குள்ள ஆவியானவருடைய அந்த மறு ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நீயே உணர்த்தி நீயே முழங்கால் போடுவே நீயே அறை வீட்டை நீயே கதறுவாய் தெய்வம் உன்னோடும் நீ தெய்வத்தோடும் ஓ இந்த நாட்கள் எவ்வளவு மகிமையாய் மாறப்போகிறது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 நீ பைபிள் படிச்சிருப்ப எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்ப நீ எத்தனையோருக்கு புத்தி சொல்லியிருப்ப ஆனா இந்த நாட்கள்ல இந்த சுத்தி எரிப்பின் ஆவி இருந்தா ஒன் ட கத்தர் வசனத்தின் மூலமா பேசுவார் தரிசனத்தின் மூலமா பேசுவார் உன்னுடைய குறைகளை நீ புரிந்து கொண்டு அறிக்கை செய்கிற விதத்துல உன்னோடு இடைபடுவார் இந்த வசனம் உனக்கு புதுசா இருக்கும் அந்த வார்த்தை உன்னை உடைக்கும் அந்த வார்த்தை ஒன்னு உருவாக்கும் அந்த வார்த்தை ஒன்னு ஒப்பு கொடுக்க வைக்கும் உன்னை தாழ்த்த வைக்கும் ஓ கத்தருடைய வேலை உனக்குள் தொடங்கிவிட்டது ஆம் மீதியான கூட்டங்களை கத்தர் பொறுப்படுத்த முடியாது கத்தர் வைராக்கியமாய் மகா உக்கரமாய் ஜனங்களை இந்த நாட்களை இறங்கி சுத்தி இருக்க முடியாது பண்ணுவோம் ஜெய்சலா ஜெய்சல்லா ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாலே போக கத்தர் எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது பண்ணுவோம் ஒருவரையும் விட கூடாது எல்லாரையும் இழுத்துக்கொண்டு வரும் முடியாது பண்ணுவோம் எல்லாம் மகிமே அவருக்கே சரி தீஸாவது ஜா தாவே ஆசிரிக்கப்பட்ட மாலை வேலையில் சமுத்திர தனியார் கொண்டபடினால சோத்திரங்களை சுத்திகரிப்பு கூட்டத்து முதலாவது கூட்டத்தில் கூட கத்தாவை சாமியும் தனியாரை கொண்டாந்து இருக்க சோத்திரம் எங்களை கூட்டத்தில் தாவே யானரு கிரி செய்தபடினால சோத்திரம் எங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத குறைகளுக்கு தாவே கண்டுபிடிக்க முடியாத ஆண்டோர் எங்களுக்கு உதை செய்தபடினால சோத்திரம் சுவாமிக்கு தாவே கடைசி காலம் வரும் என்று சொல்லப்பட்டபடியாக இந்த நாட்களுக்கு தாவே தற்பிரி ராணக்க அந்த காரியங்கள் ஜீவியத்தில் காணப்படாதபடி நாட்களை கடுவே சுத்திகரிக்க முடியாது ஜமிக்கிறோம் பிரியமாக நடவாதபடி கத்திற்கு பிரியமானவளாக நடக்க முடியுத்தான் புகழ்கிறபடி விடுதலை தர முடியாது வேற சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் காணப்படும் அப்படாதபடி அதிக ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள நாம் உதவிச்சு முடியாது ஜபிக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாத்து மக்களுக்கு காசுனோம் ஒரு ரெங்கத்தில் தொடர்ந்துள்ள கூட்டங்களை எங்களுக்கு காசுவாங்க மாட்டித்தர முடியாது ஜபிக்கிற எங்களை ஜி ஒன்று கூட தாவை நாங்கள் தாக்கரை குற்றங்களை கண்டுபிடித்து சரியான ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள கத்தை உதவிச்சு முடியாது ஜபிக்கிறோம் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்க முறை நாளுக்கு நாயத்தைப்படுத்தும் ஏசு நாமத்தை பிதாவே ஆமாம்